தொள்ளி நான் கூறுகின்றது அப்போது உமர் அபிஹும் அவர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் பின்பு மற்றொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அவர் பற்றி நல்ல விதமாக பேசப்பட்டது அப்போது உமர் அபிலாகும் அவர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் பின்பு மூன்றாவது ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அந்த நபர் பற்றி பேசப்பட்டது அப்போது உமர் அபிஹர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் தலைவர் அவர்களே என்ன அவசியமாகிவிட்டது என்று கேட்டேன் அப்போது அவர்கள் நபி சொல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் கூறியது போலவே நானும் கூறினேன் நல்ல விதமாக நான்கு பேர் சாட்சி கூறும் எந்த முஸ்லிமையும் அல்லாஹர்களுக்கு தான் என நபிசல்லாகும் அழகிய செல்லும் அவர்கள் கூறினார்கள் என உமரது அல்லாகும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பேர் கூறினால் என்று கேட்டோம் இரண்டு பேர் கூறினாலும் தான் என நபி சொல்லாகும் அழைகசெல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உமர் அல்லும் அவர்கள் கூறினார்கள் பின்பு ஒருவர் கூறினாலுமா என்று நாங்கள் கேட்கவில்லை புகாரி ஒன்று மூன்று ஆறு எட்டு